விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்னொரு லூத்தர் அனதர் லூத்தர் வாசிக்க வேண்டிய பகுதி கலாத்தியர் மூன்றாம் அத்தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலவில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படியே ஆபரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறவனத்தாரை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அப்படியே விசுவாசம் ஆர்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமான புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியது அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறவினத்தாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவுமே ஆயிற்று. மனப்பாட வசனம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அக்டோபர் October ஓராம் நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் இன்று திருச்சபை சீர்திருத்த நாள் This is the day of reformation. Reformation day. இஸ்மேஷன் நூற்றாண்டின் துவக்கத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வீர முழக்கமிட்டு மூட பழக்கங்கள் போலி கொள்கைகள் மார்க்க சடங்குகள் ஆகிய கோட்டைகளை தகர்த்தறிந்தார் விசுவாச வீரர் மாட்டின் லூத்த அவரது சமய புரட்சியின் நினைவாகத்தான் இன்று திருச்சபையின் சீர்திருத்த நாளை அனுசரிக்கிறோம் தங்கமான வாசகத்தை அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாசகத்தை திருமறையில் முதல் முதலாக ஆபகோக் இரண்டாம் அத்தியாயம் நான்காம் வசனத்தில் காண்கிறோம் தேவ மக்கள் தங்களுக்குள் மறைந்திருக்கும் விசுவாசத்தினாலேயே பிழைப்பார்கள் என்பதே இதன் பொருள் இந்த சத்தியமே வேதத்தின் அடிப்படையாகும் டாக்டர் சிஐ கோஃபில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று வாழ்ந்தவர் தனது பிரபல ஒத்துவாக்கிய வேதாகமத்தில் பைபிளில் இதையே வேதத்தின் மைய கருத்து என்று குறிப்பிடுகிறார் ஆவகு என்றால் அணைத்துக் கொள்கிறவன் பொருள் இது தாயினும் பறிவுடன் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தேவன்பின் ஓட்டத்தை அவரது அளவற்ற அன்பினாலேயே தமது ஒரே பெயரான குமாரனை உலகிற்கு அனுப்பி அவரை விசுவாசிக்கிற எவனும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் இந்த வாசகம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த வாசகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த புதியற்பாட்டின் மூன்று முக்கிய நிறுவங்கள் அதை குறிப்பிடுகின்றன முதலாவது ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அடுத்தது கலாத்தியர் மூன்று பதினொன்று நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே 3 எபிரேயர் 10, 38 எட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது இப்படி ரோமர் கலாத்தியர் எபிரேயர் ஆகிய மூன்று முக்கியமான நிறுவங்களிலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது ரோமர் நிறுவம் பிரதானமாக நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தை பற்றி ஆரம்பத்தை பற்றி சொல்லுகிறது கலாத்தியர் நிறுவம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இடையில் வருகின்ற திசை திருப்பிகளை குறித்து எச்சரிக்கிறது எபிரேயர் நிறுவம் நமது கிறிஸ்தவ ஓட்டத்தின் முடிவை குறித்து பேசுகிறது இப்படி நாம் ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தின் மூலமாகத்தான் நம் வாழ்க்கை பாதையில் வரும் பாவங்கள் பிரச்சனைகள் ஆகியவற்று மேல் வெற்றி பெறுவதும் விசுவாசத்தினால்தான் ஓட்டத்தின் முடிவை நெருக்க நெருங்க வரும் பாடுகள் சந்தேகங்கள் உபதிரவங்கள் எதிர்ப்புகள் முதலியவற்றை ஜெயித்து இயேசுவை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவதும் விசுவாசம்தான் இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை அகரம் முதல் நகரம் வரை விசுவாசம்தான் ஏ டு செட் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஒன் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தின் மாட்சிமை மறக்கப்பட்டு சடங்குகளுக்கும் தேவையற்ற கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இந்நாட்களில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று மீண்டும் முழங்கிட ஒரு லுத்தர் வேண்டும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் தஸ்ட் ஷால் லிவ் பை ஃபைத் எங்கள் மகாபரிய தேவனே திருச்சபையின் சீர்திருத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் திருச்சபையானது இருண்ட காலத்திற்குள்ளே போய் திருவசனம் இல்லாமல் திசை மாறி திக்குமுக்காடி கொண்டிருந்த அந்த காலத்தில் இருந்து மாட்டின் லூத்தரை நீர் எழுப்பினீரே அவரை போன்ற அநேக சீர்திருத்த செம்மல்களை நீர் எழுப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அடிப்படையான அடித்தளமான முக்கியமான பிரதானமான சுவிசேஷ சக்தியும் திருச்சபைக்கு திரும்ப கொண்டு வரப்பட இந்த பரிசுத்த வான்களை எல்லாம் தேவரின் பயன்படுத்தியதற்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக மக்களை இந்த சத்தியத்திற்குள் கொண்டு இவர்களில் எத்தனை பேர் ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதாயிற்று இவர்களில் எத்தனை பேர் கர்த்தாவே தீக்கிரையாக்கப்பட வேண்டியதாயிற்று இவர்களில் எத்தனை பேர் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பரிதாபமான முறையிலே கொல்லப்பட்டு முடிக்கப்பட வேண்டியதாயிற்று ஆனாலும் இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபையின் வித்தானதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சபையின் சீர்திருத்த நாளாகிய இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சபை பிரிவுகள் அத்தனைக்காகவும் நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அநேக திருச்சபைகளிலே இந்த அடிப்படை விசுவாசத்தை விட்டு விட்டு பலவிதமான கொள்கைகள் சடங்குகள் ரட்சிப்பை திரித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே திரும்பவும் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பழைப்பான் என்று வீர முழக்கமிடம் அனைவர்களை எங்கள் நடுவில் இருந்து கர்த்தாவே எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ளே ஆமே